ஐன்ஸ்டினின் சார்பு கோட்பாடு சோதிக்கப்பட்டது பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் தடவையாக சர் எட்மெண்ட் ஹிலாரி மற்றும் ஷேர்பா டென்சிங் இருவரும் எவரெஸ்ட் சிகரத்தை தேடி சாதனை படைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கை மட்டக்களப்பில்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 இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எண்நூத்தி ஆண்டு ஹாம்ப்ரி டேவி இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து வேதியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பகாவுல்லா பகாய் சமயத்தை தோற்றுவித்த பாரசேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்கண்டு சுவாமிகள் ஈழத்து சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சரண் சிங் இந்தியாவின் ஐந்தாவது பிரதமர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டி முத்துலட்சுமி தென்னிந்திய திரைப்பட நடிகை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சோ கிருஷ்ணராஜா இலங்கை வரலாற்றாளர் மெய்யியல் பேராசிரியர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜெயலலத் ஜெயவர்தன இலங்கை அரசியல்வாதி மற்றும் மருத்துவர் இந்நாளின் சிறப்புகள் நைஜீரியா ஜனநாயக நாள் ஐக்கிய நாடுகளின் அமைதி காப்போருக்கான சர்வதேச தினம் இன்று இத்துடன் மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களே